प्रपन्न कृष्णाय यत्तु कृष्णवदे कार्ये யே நமக்கு சைத்துக்கல் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல தாச ஜானத்தை உபதேசம் பண்ணுகிறார் தூ மேலும் எத்துங்கிறது அடுத்த ஸ்லோகத்தை தொடங்கப்படுகிறது என்று குறிப்பதாக இருக்கிறது கிருச்சனவத்து கிருச்சனவத்துனா முழுமையாக ஏகஸ்மின் காரியே ஏகஸ்மின் காரியன்னா ஒரே வஸ்தூல அதாவது உடம்பையே ஆத்மானு நினைக்கிறது இல்ல விக்கிரகத்தையே கடவுள் அப்படின்னு நினைக்கிறது விக்கிரகத்தின் மூலமா நம்ம கடவுளை பார்க்கிறோங்கிறத விட்டுட்டு விக்கிரத்தையே ரொம்ப ஓவர் சென்டிமெண்டா சொல்றோம் இல்லையா அதுல பின்னம் இருந்தால் கூடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டோம் நம்ம அந்த அளவுக்கு அதுல மனசு அட்டாச்சும் ஆக ஏகஸ்மின் காரியே ஏகஸ்பின் காரியன்னா ஏகஸ்பின் விஷய ஒரே பொருள்ல சத்தம் சத்தம்னா பற்றுக்கொள்வது ஒரே பொருளை உண்மை என்று கருதி உடம்பையே ஆத்மா என்றும் விக்கிரகத்தையே கடவுள் என்றும் அதுக்காக உடம்பையும் பயன்படுத்தணும் விக்கிரத்தையும் பயன்படுத்தணும் உடம்பு மூலமா ஆத்மாவை புரிஞ்சுக்கணும் விக்கிரகத்தின் மூலமாக கடவுளை தெரிஞ்சுக்கணுமே தவிர உடம்பையே ஆத்மாங்கிறது எவ்வளவு தவறோ அவ்வளவு தவறுதான் விக்கிரகத்தையே கடவுள்னு நினைக்கிறது விக்கிரகமும் கடவுள் கடவுளை விக்கிரகத்தின் மூலமா பார்க்கிறோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் ஆக கடவுள் என்பது இதுதான் ஆத்மாங்கிறது உடம்புதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது இல்லை சில பேருடைய கொள்கை உடம்போட அளவுக்கு ஆத்மா இருக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கிறார்கள் சில ஆத்மவாதிகள் ஆக தேகத்துக்கு தகுந்த மாதிரி பரிணாமம் எடுக்கிறது ஆத்மா அப்படின்னு நினைக்கிறது அந்த கல்லு மண்ணு கடவுள் அப்படின்னு நினைக்கிறது அந்த விக்கிரகம் விக்கிரம்னு சொன்னா அதுல கல்லு மண் இதுலாம் நம்ம பண்ணிருக்கோமே மரம் அதுதான் நினைக்கிறது கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை அகை துக்கம் இர்ரேஷனல் இல்லாட்டி இல்லாஜிக்கல் கொஞ்சம் கூட யுக்திக்கு பொருத்தம் இல்லாம அதையே கல் மண் போன்ற வடிவங்கள்ல இருக்கிறது தான் கடவுள் என்றும் அத்தார்த்தம் உண்மையிலே அப்படி இல்லை அதத்வார்த்தவத்து அல்பஞ்ச ரொம்ப குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிற ஞானம் ஆக உள்ளத உள்ளவாறு தெரிஞ்சுக்கிறதுக்கும் முயற்சி பண்றது கிடையாது அப்படியே சொன்னாலும் அது விளங்காது அல்பமான ஞானம் ரொம்ப குறைபாடுடைய ஞானம் இல்லாட்டி அல்பமான பலனை கொடுக்கக்கூடிய அறிவு அப்படின் பொருள் உண்டு அத்தவது அல்பஞ்ச தத்து ஞானம் தாமசம் உதாகம் ஞானம் பண்ணிக்கணும் அந்த ஞானம் தாமசம் என்று பெரியோர்களால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஆக சமூகம் அதிகமா இருக்கக்கூடிய அவிவேகளுக்கு இந்த அளவுக்கு தான் ஞானம் இருக்கு கிராமத்திலாம் சில ஜனங்கள் அப்படியே பிளைண்ட் ஃபேத்லாம் சொல்றோமே அந்த அளவுக்கு இந்த குருட்டு நம்பிக்கை மாதிரி இருக்கும் அது ஆனா அவர்கள் விடமாட்டார்கள் கொஞ்சம் ரேஷனலா பகுத்தறிவு கொண்டு எதற்காக இவ்வாறு அமைகின்றன என்பதை எல்லாம் சிந்திக்காமல் அப்படியே அதில் பற்றி ஆனால் காலப்போக்கில் அவர்களும் இறைவனுடைய அருளால் மாறுவார்கள் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பூர்த்தி பண்றேன் எத்தோ கிறித்மின் காரிய சை தும் அ தார்த்ததல் பஞ்ச தத்தாமசமுதாகிரு எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை